நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு வணக்கம் டிசம்பர் பதினொன்று நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலு நீற்றை கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கிராம சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்த சமீபத்தில் ஆந்திர பிரதேசம் செயலக அமைப்பை ஆரம்பித்தது இரண்டு மோசர்கார் முயற்சியை சமீபத்தில் தொடங்கிய மாநிலம் ஒடிசா மூன்று புகுப்சான் 3 ஏவுகணை சமீபத்தில் வடகொரியா நாட்டால் சோதனை செய்யப்பட்டது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சர்வதேச நாணய நிதியத்தில் இந்தியாவின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் இரண்டு சமீபத்தில் ஸ்வச்சதா தூதர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது மூன்று வயோஸ்ரேஷ்ட சம்மன் விருதுகள் எந்த அமைச்சகத்தால் வழங்கப்படுகின்றன மீண்டும் சந்திப்போம் நன்றி